ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஷீஷங்கம் மதுபி நமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான विद्या மேவச்சமே மேவிரவிமே மேவெக ஓ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபோலவரோமஸ்மி சனவீங்கேஜஸ்வினீத்தமஸித்விஷாவை கட்டோப ரெண்டாவத முதல்வெல்லி முதல் மந்திர பராஞ்சி வத்திருத்வயூ தராங்க பமன் கஷ்டி ீராத்மா ஆத்தச்சுரமன் பராஜ காமையே மோரிய வித்திய பீரா அமத்தம் விதிக்கமேஷ்வித்தேம் ரம் ஸ்ப்பஷாகு மைதூன் எமற்ற भगवते தமோஸ்வாய ம பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதேச்ச பிரம்ம வித்யாச்சாரியராகிய आत्म ஆத்மவித்யை மேலும் பலமாக உபதேசம் பண்ணுகிறார் आत्म ஜானத்தை பெறுவதற்கு எடைஞ்சலாக இருப்பது புறநோக்கு நாம் எப்பொழுதும் நம்மை அறியாமல் உலகையே அறிந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அந்த அதன் மூலம் அனுபவிக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களையுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அது இயற்கையாகவே அப்படி இருக்கிறது இயல்பு அப்படித்தான் இருக்கிறது புறநோக்குடையவர்களாக நாம் இருப்பது இயல்பாகவே இருக்கிறது ஆனால் அறிவுள்ளவன் விவேகி அறிபவனை அறிவதற்கு முற்பட வேண்டும் நாம் உண்மையிலேயே அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்று ஆத்ம ஜ்யானத்தைப் பெற்றால்தான் மனசாந்தி மோக்ம் என்பதெல்லாம் கிடைக்கும் ஆக பாஹ்ய விஷய பிரவருத்தியில் இருக்கிறவனுக்கு சாந்தியோ முக்தியோ கிடையாது அதை உபனிஷத் முதல்ல சொல்லிவிடுகிறது ஆனால் யாரோ சில பேர் இந்த ஆத்மஜானத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் உலக விஷயங்களில் உழன்று தன்னை அறிவது என்பது இயலாது சிறிது காலத்துக்காவது இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆத்ம ஜியானத்தை பெற்றுட்டு அப்புறம் பக்குவம் இருந்தால் வேணால் விவகாரம் பண்ணலாம் தேவைப்பட்டால் ஆனால் ஆத்ம ஜியானம் பெறுவது அவசியம் லௌகிக விஷய விவகாரம் பண்ணுறதுக்கே சில பேசிக்காக இருக்கிறதுக்கே ஆத்ம ஜானம் தேவைங்கிறதுனால்தான் நம்ம சொல்கிறோம் குழந்தையாக இருக்கிற போதே ஜீவாத்ம ஜானத்தை கொடுத்துடணும் சின்ன குழந்தையாக இருக்கிற போதே நீ சரீரம் இல்லை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாங்கிற விவேகத்தை கொடுத்துட்டா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அதை ஒத்துக்கணும் அது ஒத்துக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் நீ உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் உனக்கு பகவான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் இது வந்து தர்மத்துக்காக கொடுத்துருக்கிறார் இந்த அர்த்த புருஷார்த்தம் இதெல்லாம் தர்மமாக நீ நிறைவேற்றி அப்படின்னு சின்ன வயசுலேயே உபதேசம் பண்ணணும் அந்த ஜீவாத்ம ஜானம்ங்கிறது குழந்தையிலே கற்றுக் கொடுத்துட வேண்டியது நம்ம அடிக்கடி அதை சொல்லிக்கிண்டே இருக்கணும் அந்த குழந்தைக்கு வெளியில் தான் பிரவருத்தி இருக்கும் இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அது யோசிக்கிற சக்தி ஜாஸ்தி இருக்கும் அந்த வயசில் சொன்னால் புரியும் முடியும் பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பக்குவங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் ஜீவாத்மா பரமாத்மாதான் அப்படிங்கிறது பின்னால் சொல்லி கொடுக்க வேண்டியது முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் தேக வத்திரிக ஜீவாத்ம ஜானம் அதை கர்மகாண்டமே சொல்லி கொடுத்துட்றது கர்மகாண்டத்துலயே ஜீவாத்ம ஜான உபதேசம் பண்ணி ஞான காண்டத்தில் தான் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற தத்துவத்தை உபதேசம் பண்ணுறது ஆஹ் கர்மகாண்டத்தை கடைப்பிடிக்கிறதுக்கே ஆத்ம ஜானம் அவசியம் ஆனால் அந்த ஆத்ம ஜியானத்தில் சிலதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம்னா எல்லா ஆத்மா ஒன்றுங்கிறதெல்லாம் அப்போ சொல்ல மாட்டோம் நீ பண்ணினா உனக்கு நல்லதுங்க ஆகையினால் அப்போ அந்த மாதிரி உபதேசத்தை சொல்ல வேண்டியது தர்மம் முதல்ல ஜீவாத்ம ஜானந்தான் ஆரம்ப பாடம் ஆனால் யாரோ வருத்தம் இந்த விஷயங்களில் போகாமல் இந்த மந்திரங்களில் பார்த்தா ஜீவாத்ம ஜானம் கூட இருக்கா நமக்கு சந்தேகம் வரும் ஆனால் அந்த ஜீவாத்ம ஜானம் இருந்தாலும் விவகாரத்தில் பிரவர்த்திக்கிறது இந்திரிய விஷயங்களில் பிரவர்த்திக்கிறது தர்மத்தில் பிரவர்த்திக்கிறத கூட சாஸ்திரம் பின்னால் க்ரிட்டிசைஸ் பண்ணோம் தர்மம்னால் என்ன எல்லாம் ரிச்சுவல் பண்ணுறது பூஜை பண்ணுறது டைம் கொடுத்து ஆத்மாவை பிரம்மமாக தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணிட்டுருக்கிறது சாஸ்திரம் கண்டனம் பண்ணோம் முண்டகோப்பது மாதிரி மந்திரங்களில் பார்க்குறோம் ஆக ஆத்ம ஜானத்தை பெறாமல் இந்திரிய விஷயங்களில் உழல்றதுனால தான் இந்த ஜீவன் மறுபடியும் மறுபடியும் ஜென்மா எடுக்கிறது தே விர்தத மிருத்யோகோ பாஷம் எந்தி படித்தோம் எவர்கள் உலக விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிருத்யு என்று சொல்லப்படுகிற அவித்யா காம கர்மங்களுக்கு பறந்திருக்கக்கூடிய அவித்யா காம கர்மம் அறியாமை ஆசை செயல் என்கின்ற விஷயங்களில் அவர்கள் என்னாகிறார்கள் அதில் கட்டுப்படுகிறார்கள் பாசம் என் தி வித்தோகோ மறுபடியும் மறுபடியும் உடல் பற்றிலேயும் உலகப்பற்றிலேயும் அவர்கள் உழலுகிறார்கள் உலக இன்ப நாட்டமுடையவர்கள் உலகப்பற்றிலும் உடல் பற்றிலும் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆனால் அறிஞர்கள் தீராகா அறிஞர்கள் அமிர்தத்தன்மையை அறிந்து ஆத்மாவினுடைய மரணமற்ற தன்மையை அறிந்து உடல் பற்று உலகப்பற்று இவைகளில் இருக்கிற குறைபாடுகளை உணர்ந்து உலகப்பற்றையும் உடல் பற்றையும் விட்டுவிட்டு இன்னும் சொன்னப்போனால் உயிர் பற்றையும் விட்டுவிட்டு உயிர் பற்றுன்னா நான் ஜீவன் நான் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டுவிட்டு என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த மாறக்கூடிய நிலையற்ற விஷயங்களை மீண்டும் நாடுவதில்லை அதை விட்டு உண்மையை புரிந்து நிலையற்ற உலக விஷயங்களிலும் உடலிலும் உயிரிலும் அவர்கள் நாட்டம் வைப்பதில்லை பற்று வைப்பதில்லை உண்மையை உணர்ந்த பிறகு இதை விட்டு விடுகிறார்கள் அற்றது பற்றனில் உற்றது வீடு வீடு யாண்டும் இருக்கிறது பற்று காரணமாக வீடு இல்லாதது போல தோன்றுகிறது அதனால் மோட்சம் நித்தியமாக இருக்குது பந்தந்தான் அனித்தியம் அனித்தியமான பந்தம் மோக்ஷத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அஹ அநித்தியமான பந்தத்தை நீக்கிறான் அவ்வளோதான் மோட்சம் எப்பவும் இருக்குது அஹ த்ருவம் அமிர்தத்துவம் விதித்துவா இஹ அத்ருவேஷு ந பிரார்த்தையே இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த முதல் ரெண்டு மந்திரம் எக்ஸ்டோவ்னஸ் தான் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கும் ஆத்மஜான நிஷ்டைக்கும் இடஞ்சல் அப்படின்னு சொல்கிறேன் புறநோக்கில் இருக்கிறதுனால தான் ஞானம் பெறுவதிலோ அல்லது பெற்ற ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதிலோ இடைஞ்சல் இருக்கிறது ஆகவே புற நோக்கை விட்டு அகநோக்கிக்கே அதிக நேரத்தை ஒதுக்கி எவனொருவன் இந்த தத்துவ ஞானத்தை இடைவிடாமல் பெற்று அதை சிந்திக்கிறானோ அவனே அந்த நிஷ்டையில் இருக்கிறான் என்பது கருத்து மூணாவது மந்திரம் கடைசியாக பார்த்தோம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசிக்கிறது ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொள்வது எப்படி அதற்கு உபதேசம் பண்ணுகிறது அதாவது எல்லாமே அறியப்படுவது முதல் அறியப்படுவது நமக்கு தெரியும் இந்த உடம்பு உடம்பு மூலம் எல்லாத்தையும் நான் அறியறேன் ஆ உடம்பு தான் அறியறதுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் உடம்பு தான் உலகத்தை அறிகிறது இந்திரியங்கள் வாயிலாக உடம்பு தான் அறிகிறது ஆனால் உடம்பையும் இந்திரியங்களையும் நான் அறிகிறேங்கிறத கவனிக்கலை என்ன நினச்சிட்டு இருக்கேன் ஆப்ஜெக்டுங்கிறது இதுதான் ஆனால் இந்த உடம்போடு நான் பின்னி பணஞ்சிருக்கேன் இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுங்கிறான் உடம்போடு நான் ரொம்ப என்னை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் உலக சில பேர் வந்து வீட்டோடு தங்களை சேர்த்து வச்சுருக்காங்க வீடு வாகனங்கள் பணம் தோட்டம் தொறவு தொறவுன்னா கிணறான் ஆக தோப்பு தொறவு தோட்டம் எது எப்படின்னா இது எல்லாத்துலேயும் அபிமானம் இருக்குது அவ்வளோ தூரம் சேர்த்து வச்சுருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதை விடறது இல்லாமல் வந்து பாடத்துக்காகாவது உட்காந்து அதெல்லாம் உன்னால் அறியப்படுற பொருளாக இல்லையான்னா ஈஸியாக புரிஞ்சு போய்டும் உடம்பு உன்னால் அறியப்படுவது உன் உள்ளம் உன்னால் அறியப்படுகிறது ஒரு நியாயம் என்னென்னா அறியப்படுவது அறிபவன் அறிபவன் அல்ல இப்போ நான் புஸ்தகத்தை அறிகிறேன் மரத்தை அறிகிறேன் மரத்தை அறிகின்ற நான் மரம் அல்ல அது மாதிரி உலகத்தை அறிகின்ற நான் உலகம் அல்ல உடலை அறிகின்ற நான் உடல் அல்ல இது நான் நினச்சேன் இருக்கேன் நான் இல்லைது உடலை அறிகின்ற நான் உடல் அல்ல மனதை அறிகின்ற நான் மனமல்ல அரிவை அறிகின்ற நான் அறிவல்ல நான் அறிவல்ல அது புரியணும் ஆனால் இத்தனையும் அறிகின்ற அறிவாகவே இருக்கின்றவன் நான் ரெண்டு அறிவை பிரிக்கிறோம் அதாவது நமக்கு அறிவு இருக்குது இதை புரிஞ்சுக்கிற அறிவு அதெல்லாம் இருக்குது ஆனால் அறிவு இருக்குதுன்னு ஒருத்தன் அறிகிறான் பாருங்க எனக்கு அறிவு இருக்கிறது எனக்கு அறிவு இல்லை எனக்கு இதை பற்றி அறிவு இருக்கிறது இதை பற்றி அறிவு இல்லை என்று எவன் அறிகிறானோ அவன் அறிவாகவே இருக்கிறான் அவன் அறிவாகவே இருக்கிறான் புத்தி தான் புத்தி தான் இது அறிவு எனக்கு அறிவு இருக்குது அறிவு இல்லைங்கிறத புத்தியை சா புத்திக்கு சாட்சி நம்ம புத்தியில் தான் அறிவு இருக்கு புத்தியில் இருக்கிற அறியாமையையும் புத்தியில் இருக்கிற அறிவையும் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன் நான் அறிபவன்கிறது பேருக்கு தான் சொல்லணும் உண்மையில் அறிவாகவே நான் இருக்கிறேன் அதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது ஞானஸ்வரூபம் அவேர்னஸ் அவேர்னஸ்ங்கிற வார்த்தை ஒன்று கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் உணர்வு நான் உணர்வாக இருக்கிறேன் அப்போ உணர்வாக இருக்கிறேங்கிறத உணர்கிறேனே அப்படின்னா அப்போ போயிட்டே இருக்கும் முடிக்கவே முடியாது அறிவை அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் அறிவை அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் என்று அறிவை அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் போயிட்டே இருக்க முடியாது அது முடிவே இருக்காது அப்புறம் அதுக்கு அனவஸ்தா தோஷம்னு பேர் முடிவின்மை என்ற குற்றம் ஏற்படும் ஆகையினால் ஃபுல் ஸ்டாப் அறிவை அறியும் அறிவு அறிவற்றறியாமையும் அற்றதுவே கந்தரனுபூதி ஆகவே அறிவினுக்கு அறிவான ஆதியை என்று தாய்மானவர் சொல்கிறார் அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவான ஆதியை அநாதி ஏக தத்துவ ஸ்வரூபத்தை மத சம்பதம் பெறா சாலம்ப ரஹிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை எவ்வளோ தமிழ் இருக்கு வரும் எல்லாம் ஒரே சம்ஸ்கிருதம் ஆக அறிவாக இருக்கிறது அதை தான் சொல்கிறது மந்திரம் ஏன எதனால் ரூபம் ரசம் கந்தம் ஷப்தான் ஸ்பர்ஷாகஷ்ட மைத்துனான் நிறத்தையும் ரூபம்னா நிறம் வடிவம்னு சொன்னால் தப்பு இல்லை நிறந்தான் முக்கியம் ஆக ஏ நிறம் வடிவம் சுவை மனம் அப்புறம் மைதுனான் இனச்சேர்க்கையினால் ஏற்படும் இன்பத்தைங்கிறார் சங்கராஜார் இதெல்லாம் எது உணர்கிறதோங்கிறார் எது உணர்கிறதோ எந்த தத்துவம் உணர்கிறதோ அதான் சொல்கிறார் ஏதேனையே விஜானாதி இந்த சைத்தன்யத்தினால தான் தெரிஞ்சுக்கிறான் அந்த சைத்தன்யம் யாரு நான் தான் அந்த சைதன்யம்னு ஏதோ வஸ்து தனியாக இல்லை நான் தான் என் மனசில் இருக்கிற சுகதுக்கத்தை அறிகிறேன் அறியப்படுகிற சுகதுக்கம் வேறு அறிபவன் நான் வேறு நானே சுகதுக்கம் அல்ல அகம் சுகி அகம் துக்கிங்கிறது தப்பு நான் இன்பமாக இருக்கிறேன் நான் துன்பமாக இருக்கிறேங்கிறது தப்பு நான் என் உள்ளத்தில் இருக்கும் இன்ப உணர்ச்சியையும் துன்ப உணர்ச்சியையும் அறிகிறேன் நான் இன்ப உணர்ச்சியும் நான் துன்ப உணர்ச்சியும் அப்படி புரிஞ்சுக்கணும் ஏத்தே நெய்வ விஜாநாத்தி இப்படி சொல்கிற போது புரியாமையா இருக்கும் கொஞ்சம் விவேகம் இருந்தால் புண்ணியம் இல்லைன்னா யோசிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது இப்போ சொல்கிற போதே புரியறது மனசில் உன் மனசை நீ மனசில் இருக்கிறத சொல்லுன்னு சொன்னால் மனசில் இருக்கிறது தானே வாயை திறந்து சொல்கிறான் இப்போ மனசை மனசை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி சொல்கிறியா மனசு சப்ஜெக்ட் ஆகிடுறதா சப்ஜெக்ட் சொல்ல முடியுமோ மனசில் இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறது தெரியாதது உனக்கு என்னெல்லாம் தெரியும் ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் டிக் பண்ணுன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுறோம் அப்போ உனக்கு தெரியாது தெரியுங்கிறதும் தெரியறதே இதெல்லாம் தெரியாதுங்கிறது உனக்கு தெரியுறது இதெல்லாம் தெரியுங்கிறது உனக்கு தெரியுது தெரியாது தெரியுங்கிறது எவனுக்கு தெரியறதோ அவனையும் உனக்கு தெரியறது சந்தேகமாக இருக்கா இது எனக்கு தெரியாது இது எனக்கு தெரியும் அப்படின்னு எவனுக்கு தெரியறதோ அதுவும் உனக்கு தெரியறதா தெரியலையான்னா அந்த தெரியறது தான் ஆத்மாங்கிறோம் சைத்தன்யங்கிறோம் புரியறதில்ல புரிஞ்சாகணும் இப்படி சொன்னால் அது என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க புரியலையேண்ணா அப்போ மனசு வேறு ஏதோ யோசிச்சுன்னு இருக்குதுன்னு நினைக்கும் வச்சுருப்போம் ஏதோ நாலு ஃபோன் காலுக்கு போய் போன அப்புறம் பதில் சொல்லணுமேன்னு தோணும் இது ஞாபகத்துக்கு வராது ஆ ஏ தேனையேவ விஜானாத்தி இந்த ஆத்ம சைத்தன்யத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறாங்க ஜானாதி சொன்னா போறாதா விஜானாத்தி விசேஷ ஜானாத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறான் அர்த்தம் இப்ப நான் இருக்கிறேன் தெளிவு இல்லாம இருக்கா நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிற விஷயத்துல தெளிவு இருக்காங்க வரிசான் நான் இருக்கிறேனா இல்லையா நான் இருக்கிறேன் என்பதில் எனக்கு தெளிவான அறிவு இருக்கிறதா தெளிவில்லாத அறிவு இருக்கிறதா நான் இருக்கிறேன் சந்தேகமாக இருக்கா இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு ஒருத்தரும் கேட்டுங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு எனக்கு தெளிவாக இருக்கிறதா தெளிவில்லாமல் இருக்கிறதா சரி தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்க வச்சுப்போம் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதில் தெளிவாக இருக்கிறீர்களா நான் இருக்கிறேன் என்பதில் நமக்கு தெளிவான அறிவு இருக்கிறது நான் என்னவாக இருக்கிறேன் என்கிற அறிவில் தெளிவு இருக்காதா இருக்கிறதா நீங்களே பார்த்துக்கோ ஆனால் நான் இருக்கேங்கிறது தெளிவாக இருக்குல்லையா அதில் க்ளியர் சந்தேகமே இல்லை நான் இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேனா செகப்பாக இருக்கேனா நெட்டையாக இருக்கேனா குட்டையாக இருக்கேனா ஆணாக இருக்கேனா பெண்ணாக இருக்கேனா என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்திரமோ என்ன மதமோ அதெல்லாம் விடுங்க நான் என்னவாக இருக்கேன் நான் இருக்கேங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாது சந்தேகம் இருக்க முடியாது நான் இருக்கிறேங்கிற விஷயத்தில் நமக்கு சந்தேகம் இருக்க முடியாது ஆனால் என் புத்தியில் என்னெல்லாம் இருக்கோ இல்லையோங்கிறது எனக்கு தெரியுமா எல்லாம் ஞாபகம் இருக்கா அத்தனையும் ஆ எல்லாம் ஞாபகம் இருக்கா ஏ ஃபார் ஆப்பிள் வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்போன்னா இருபத்தி ஆறுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்ண்ணா எல்லாம் மாட்டிப்பேன் அப்போ இந்த புத்தியில் என்ன இருக்குதுன்னு நமக்கு முழுக்க முழுக்க தெரியுமோ தெரியாது மனசில் என்னெல்லாம் இமோஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரியுமோ எந்த நேரத்துக்கு என்ன என்ன வரப்போகிறதுன்னு தெரியுமா தெரியாது ஆக என்னுடைய மனம் எனக்கு தெளிவாக இல்லை என்னுடைய மனம் எனக்கு தெளிவாக இருக்க முடியாது ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்னுடைய புத்தியும் கூட என்னெல்லாம் படித்தேன் என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது என்னெல்லாம் ஞாபகம் இல்லை சொல்ல முடியாது அது அந்தந்த நேரத்துக்கு வந்தால் உண்டு ஆனால் புத்தியை வந்து புத்தி தெளிவாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது மனம் தெளிவாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் கேட்கணுமா சொல்ல முடியாது வெளியில் இருக்கிற உறவுகளை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லிட முடியுமா எது எது எந்த நேரம் பிச்சுக்குமோ என்ன பண்ணணும் தெரியாது இருக்கிற செல்வத்தை பற்றி சொல்ல முடியுமா எதுவுமே அது மாத்திரம் இல்லை ஒன்றுமே புரியல உலகத்தில் தான் எல்லாம் ஒன்றுமே தெரியவா தெளிவாக தெளி ஆனால் இத்தெளிவாக தெரியலேன்னு எவன் சொல்கிறானோ அவன் தெளிவாக தெளிகிறானோ இல்லையா எதுவுமே தெளிவாக தெரியாது இந்த உலகத்தில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சவன் எவனும் இருக்க முடியாது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரியறது ஹண்ட்ரட் இந்த பிரபஞ்சம் தெளிவாக தெரிகிறது நான் சொல்கிறது சாமான்ய ஜானம் இல்லை விசேஷ ஜ்யானம் ஒன்று ஒன்று அந்த த மரத்தை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும் வாழை மரத்தை பற்றி தெளிவாக தெரியும் இந்த மைக்கை பற்றியே தெளிவாக தெரியாது ஒன்றும் தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியலேன்னு கவலையும் இல்லை அத்தனையும் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுமா என்ன வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க முடியாது இந்த ஜோஸ்யம் தெளிவாவாக தெரியறது ஜோசியருக்கே தெரியல பாவம் அப்படி இருக்கிறவ ஜோஸ்யங்கே தெளிவாக தெரியாது ஒன்றும் இந்த உலகத்தில் தெளிவாக தெரியல தெரியறதுன்னு தெரியறதே தவிர தெளிவாக தெரியறதான்னு கேட்டால் தெளிவாக எதுவும் தெரியலை ஆக வெளி உலகம் தெளிவாக தெரியலை உறவுகள் நண்பர்களை பற்றி தெளிவாக தெரியல இந்த உடம்பை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கவே முடியலை இந்த மனசு அறிவு எதையுமே தெளிவாக புரிஞ்சிக்க முடியலை தெளிவாக புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை நான் தெளிவாக தெரியலேங்கிறது தெளிவாக தெரிகிறது தெளிவாக தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அதாவது தெளிவாக தெரிகிறது தெளிவாக தெரியுதா இல்லையான்னே எனக்கு தெளிவாக தெரியலேன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சு கூட அவன்கிட்ட எப்படி பாடம் நடத்துறது ஆக தெளிவாக தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டும் அல்ல தெளிவாக தெரியவில்லை என்று எவன் சொல்லி கொண்டிருக்கிறானோ அவன் தெளிவாக இருக்கிறான் இல்லை என்று சொல்ல முடியாது அவன்தான் தெள்ள தெளிவாக இருக்கான் சந்தேகம் இருக்கோ அவன்தான் அது பேர் தெள்ள தெளிவு தெத்தளிவாக இருக்கா ஸோ கிளியராக இருக்கேன் எதுனா அகம் பதார்த்தா நான் என்ற சொல் சொல்லுக்கு பொருள் என்ன இருக்குது ஆனால் அது நான்கிறது உடம்பா நான்கிறது மனசா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் அதுதான் இந்த மந்திரம் சொல்கிறது இதனால் அறியப்படுகிறதுன்னு ஒரு ஆக உலகம் அறியப்படுகிறது நம்பர் ஒன் உடல் உள்ளம் அறிவு இவைகளும் அறியப்படுகின்றன எனவே இதுவும் உலகத்தோட சேர்ந்த வஸ்து தான் உலகத்தோட சேர்ந்த பொருள்தான் ஆகவே உலகம் வேற உடம்பு வேற இல்லை உடம்பும் உலகத்துக்குள்ள ஒரு பொருள்தான் ஆக உடல் மனம் புத்தி இவைகள் அனைத்தும் அறியப்படுகின்றன ஆனால் இவனை அறிய எதுவாலும் முடியாது என்னை எதுவும் அறியாது எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் என்னை அறியப்படு பொருளாக நான் அறிய வேண்டிய அவசியம் உண்டோ என்னை அறியப்படும் பொருளாக நான் அறிய முடியுமா முடியாது என்னை அறியப்படும் பொருளாக நான் அறிய வேண்டும் என்றால் ஆக அறியப்படு பொருளாகிய என்னை அறிவதற்கு இன்னொரு அறிவு இன்னொருத்தம் வேணும் அது யாராக இருக்க முடியும் வேறொருத்தனா என்னை கடவுள் அறிகிறார் கடவுள் உன்னை அறிகிறார் என்று நீ எப்படி அறிகிறாய் வச்சுப்போம் என்னை கடவுள் அறிகிறார் அப்படின்னா சரி உன்னை கடவுள் அறிகிறார் என்பது உன்னால் எப்படி அறியப்படுகிறது நம்பிக்கைதாங்க அப்படின்னா இங்கே நம்பிக்கைக்கெல்லாம் இடம் இல்லை இந்த இடத்துல வந்து நம்பிக்கையெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் நம்பிக்கை கிடையாது அப்படி இருந்தால் எங்கே சொல்லியிருக்கு என்னை கடவுள் அறிகிறார் அப்படின்னு அப்போ என்னைங்கிற போது எந்த அர்த்தத்தில் சொல்கிற சூக்ஷரீர சகிதமான ஜீவனா அப்படி சொன்னால் அந்த கடவுளை நீ அறியிறேன்னு சொன்னால் கடவுள் உன்னால் அறியப்படு பொருளா கடவுள் உண்ணால் அறியப்படு பொருளா அப்போ அறியப்படும் பொருள் நீ இல்லை இல்லையா நீ கடவுள் இல்லை கடவுளையும் நான் அறிகிறேன் ஆகையினால் அறிபவனாக அது பேர் சாஸ்திரத்தில் வந்து நித்திய விஜப்தி எப்பொழுதும் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிற அறிவே வடிவான ஆத்மா ஞானஸ்வரூபம் இது சொல்கிற போது இது படி பாடம் சொல்லி கொடுக்குற போதே புரியறது இது என்ன தெரியாத ஒன்றையாக பேசின்னு இருக்கோம் தெரிஞ்ச ஒன்று நீ இருக்கியா இல்லையாப்பான்னு கேட்குறேன் சாலிடாக உட்காந்துருக்கேனே டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறான் உட்காந்துருக்கேன் சரி உனக்கு உடம்பு இருக்கா இல்லையா நான் உனக்கு உடம்பு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உடம்பு இருக்குது ஏதோ இது தெரியறதுன்னு அப்போ உடம்பு உனக்கு தெரியறது அப்படி தான் கேட்போம் உடம்பு உனக்கு தெரியுறது புஸ்தகம் இருக்கா இல்லையா புஸ்தகம் இருக்குது தெரியறதுன்னு அப்போ உடம்பும் உனக்கு தெரியறது தெரிகிற வஸ்து நீயாக இருக்க முடியுமா முடியாது நான் இந்த உடம்பு தெரிந்து கொள்பவனாகவும் தெரியப்படு இப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும் உடம்பு அறிபவனாகவும் அறியப்படும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும் உடம்பு அறியப்படு இருக்குமானால் அது அறிபவனாக இருக்க முடியாது மனம் அறியப்படு பொருளாக இருக்குமானால் மனம் அறிபவனாக இருக்க முடியாது புத்தி அறியப்படு பொருளாக இருக்குமானால் அறிவாக இருக்க முடியாது ஆண்டவன் அறியப்படு பொருளாக இருப்பானே ஆனால் ஆண்டவன் அறிவாக இருக்க முடியாது நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவனுக்கு ஒரு விசேஷமான இதெல்லாம் வச்சு ஆண்டவனுக்கும் நம்மளை காட்டிலும் பல மடங்கு அறிவர் சர்வஜராக இருக்கார்லாம் சொல்லி அவருக்கும் அடிப்படையாக ஒருன்னு இருக்குது அவருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு வச்சுப்போம் ஆஸ் ஆண்டவன் ஒரு பெரிய பர்சனாகவே வச்சுப்போம் பெரிய மகாத்மா வச்சுப்போம் அவர் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவர் அவருக்கும் அவருக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லை நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் நமக்கு உலகம் தெளிவாக தெரியலேங்கிறோம் அவர் உலகம் தெளிவாக தெரியலான்னு சொல்லலாம் ஏன்னா அவர் விசேஷ ஞானம் உடையவர் நமக்கு விசேஷ ஜானம் கிடையாது விசேஷ ஜானம் வேண்டாம் நமக்கு நமக்கு சாமானிய ஜானம் போரும் மோக்ஷத்துக்கு விசேஷ ஜானம் பிரயோஜனம் இல்லை சாமானிய ஜானந்தான் மோக்ஷத்துக்கு வேணும் சாமானிய ஜானம்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் சாமானிய ஜானம்னா என்ன விசேஷ ஜானம்னா என்ன அதாவது இது கடிகாரம் அப்படிங்கிறது சாமானிய ஜியானம் ஆனால் இது எப்படி உருவாக்கப்படுறது என்ன பண்ணுறது அது எதுலேருந்து வருது உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னு வச்சுங்க அதுக்கு பேர் என்னது விசேஷ ஜான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் வந்து ஏதோ எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு இந்த மருந்து கொடுங்கோன்னு கேட்குறோம் எனக்கு ஏதோ மருந்து கொடுங்க கேட்குறோம் அவர் ஒரு மருந்தை கொடுக்குறார் இந்த மருந்த அது மருந்துன்னு தான் தெரியும் டாக்டர் எனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க டாக்டர் அவர் சொல்வார் ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு கொடுத்தான் எப்படி வேலை செய்யும் அவர் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்கோ அது கெமிக்கல் டெக்னா அந்த அவங்க மெடிக்கல் லாங்குவேஜில் பேசுகிறாரு சொல்லுதுன்னு நமக்கு புரிய போகிறதா புரிய போகிறது நமக்கு என்ன போகணும் வலி போகணும் டாக்டரை நம்பணும் அவர் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் நம்பி வாங்கி வச்சுருக்கார் ஆகினால நம்ம அதை வந்து சாப்பிட வேண்டிதான் வேறு என்ன பண்ண முடியும் விசேஷ ஜானத்துக்கு போனோம்னா நிறைய ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் அதுக்காக சொல்ல வந்தேன் ஓரளவில் வந்து விசேஷ ஜானம் வேணும் அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்குது அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது சாமானிய ஜானம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பார்க்குறோம் இவர் பேர் என்னென்ன ராமசுவாமி ஓ ராமசுவாமி சாமானிய ஜானம் இந்த ராமசுவாமி என்ன பண்ணுறார் இவர் கல்யாணம் ஆச்சா ஆகலையா குழந்தை இருக்கா இல்லையா இந்த குழந்தை என்ன பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக அவரோட பயோடேட்டாலாம் கேட்கறது அது என்னதுன்னா விசேஷ ஜானம் ராமசாமி மனுஷன் நானும் மனுஷன் என்ன ஞானம் சாமான்ய ஜானம் அவரோட வயசு என்னோட வயசு அவரோட பிறந்த ஊர் என்னோட பிறந்த ஊர் எல்லாம் விசேஷ ஜானம் இதெல்லாம் அனாவசியம் அவரவருக்கு ஏதோ இருந்துன்ருக்கு அவரும் ஹியூமன் நானும் ஹியூமன்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவனும் மனுஷன்தான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனும் மனுஷன்தான் எல்லாரும் மனுஷன் முஸ்லீம் யார் மனுஷன் கிறிஸ்தவன் யார் மனுஷன் பிராமணன் யார் மனுஷன் கத்திரிய யார் மனுஷன் ஆண் யார் பெண்ணு கொஞ்சம் திடீர்னு சந்தேகம் எல்லாரும் மனுஷன் இந்த மனுஷங்கிறது என்ன ஞானம் சாமான ஜான் அப்புறம் இந்த மனுஷனுக்கு நாமம் ரூபம் ஊர் அவங்க விவகாரம் எல்லாம் மதம் வந்து விசேஷமாக சாமானியமாக புரிஞ்சுக்கோங்க ஜாதி விசேஷம் ஆண் பெண் பரவாயில்ல போயிட்டு போங்க பெண்கள்ங்கிறது சாமானியம் பெண்கள்ங்கிறது சாமானியம் பெண்ணில் வந்து இவங்க இந்த ஊர் இந்த ஊர் அதில் இருக்கிற ஜாதி குலங்கோத்திரம் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் விசேஷம் இப்படியே மூலத்துக்கு போனோம்னா என்ன ஆகும் இப்படியே மூலத்துக்கு போனோம் மனுஷன் சொல்கிறோம் எல்லாரும் மனுஷர்களா எல்லாரும் உயிர்களா உயிர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா சந்தேகம் இருக்கா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்போ எல்லாம் உயிர்கள் இப்போ மரத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது நமக்குள்ளேயும் உயிர் இருக்குது அப்போ உயிர்கள் உயிர்கள்ங்கிறது சாமானியம் அப்புறம் அடுத்தது அப்படி என்னதுன்னா எல்லாம் உணர்வு சைத்தன்யம் எல்லா உயிருக்கும் உணர்வு இருக்கா இல்லையா உணர்வு இல்லாத உயிர்கள் உண்டோ ஆகவே உயிர்களுக்கு ஆதாரம் என்னதுன்னா கான்ஷியஸ்னஸ் உணர்வு அது சாமானியம் சாமான்யம் அத்வைத்தம் ஞாபகம் வச்சுக்கோ சாமானியம் அத்வைத்தம் அதனால் சாமானிய ஜான் சாமானிய ஜானந்தான் நமக்கு எல்லாம் நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஆனந்தமாக நம்ம எல்லாம் வேறு வேறேன்னு தெரிஞ்சுக்கிறது ஆனந்தமாக வேறு வேறேன்னு தெரிஞ்சுட்டா அதில் தாரதமியம் வரும் ஃப்ளக்ஷுவேஷன் வரும் மைண்டில் அப்புறம் வந்து ஹை ஆனந்தம் வரும் மிடில் ஆனந்தம் வரும் லோ ஆனந்தம் வரும் லோலோ ஆனந்தம் வரும் எல்லா ஃப்ளக்ஷுவேஷனும் ஒரு ஆல் இமோஷன்ஸை அனுபவிக்க இருக்கட்டும் அதை வேடிக்கை பார்த்தா பரவாயில்ல அதுவாகவே ஆகிடக்கூடாது அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துடக்கூடாது அதுக்கு அந்த சத்தியத்தை ரியாலிட்டி கொடுக்குறத தான் நம்ம வந்து வேண்டாங்கிறோம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறத பற்றி தப்பு இல்லை ஆனால் இந்த உலக வாழ்க்கை உண்மேன்னு நினைக்கிறது தான் பெரிய ஆபத்து உண்மேன்னு நினச்சி அதுக்காக ரொம்ப நம்ம வருத்தப்படுறதும் சந்தோஷப்படுறதும் அதைத்தான் சாஸ்திரம் வேண்டாங்கிறது இங்கே உபனிஷத் சாஸ்திரம் கிம் அத்த இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு அறியப்படாதது என்ன இருக்கிறது எது வந்தாலும் அது அறியும்னு அர்த்தம் ஆக இது அறிவாகவே இருக்கிறது அறியப்படுவதாக இல்லை அப்படி சொல்லி புரிய வைக்கிறார் இப்போ ஆத்மாவை புரிய வைக்கிறார் புரிய வைக்கிறார் அதுக்கப்புறம் நெகேட் பண்ணிடுவாங்க அறியப்படுவது ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு நீக்கிட்டால் அறிபவன் என்கிற தன்மையும் கிடையாது வரப்போகுது ஆத்மபவத்தில் உங்களுக்கு வரலாம் ஞாத்திருதா பராத்மனி ந வித்யே அப்படி ஒரு ஸ்லோகம் வரும் ஞாத்திரு ஞான ஜேயபேதா பராத்மனி ந வித்யே ஞாத்ருனா அறிபவன் ஞானம்னா அறிவு ஞேயம்னா அறியப்படுவது என்கின்ற வேற்றுமைகள் பரமாத்மஸ்வரூபத்தில் இல்லை அப்படின்னு வரக்கூறு அக்கிமற்ற பரிசிஷே அவன் கேட்ட வித்தியா இது ஆத்மா இருக்கா இல்லையான்னா இருக்கப்பா அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது இப்படி சொல்லிகிட்டே வருவோம் இப்போ ஆத்மா இருக்கிறது ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது சுத்த சைதன்யஸ்வரூபமாக இருக்கிறது ஆ இந்த டெவலப்மெண்ட்டை மறந்துடப்படாது உலகம் அறியப்படு பொருள் உடல் அறியப்படு பொருள் உள்ளம் அறியப்படும் பொருள் புத்தி உள்ளம் புத்திலாம் ஒன்று அறியப்படு பொருள் அறிவாகவே இருப்பது ஆத்மா அந்த ஆத்மா பல அல்ல ஒரே ஆத்மாதான் அது சைத்தன்யம் ஒரு ஒருத்தருகிட்டையும் இந்த ஆத்மா ஒன்று ஒன்றுன்னு சொல்ல நினைக்கக்கூடாது அது எல்லாம் எல்லாருக்கும் இந்த நா அரியரேங்கிற இந்த தன்மையில் பார்க்கும் பொழுது அறிவு அனைவருக்கும் ஒன்று தூய உணர்வு அனைவருக்கும் ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உணர்வு தத்துவம் இல்லை எல்லோருக்கும் இருக்கிற உணர்வு உணர்வு ஒன்றே பூர்ணமானது அது காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது என்று புரிந்து கொண்டு அந்த அறிவிலே நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் விஷயம் ஆ கிமற்ற பரிசிஷ்யத்தை இது அறியாதது என்ன இருக்கிறது எத்தனை வந்தாலும் அறிந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம் அந்த கைவல்லிய நவீனத்தில் ஒரு பாடல் இருக்குது எனக்கு முழுமையாக ஞாபகத்துக்கு இல்லை எனது கடைசி பாட்டு கைவல்யன் அவனிதம் தத்துவ விளக்கப்படலம் கடைசி படலம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அது ஒரு இடத்துல வரும் அதாவது காலம் ஒரு மூன்றும் கல்லோலங்கள் போல் வந்து வந்து போனது எத்தனை என்பேன் ஆலமர் கடவுள் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே காலம் ஒரு மூன்றும் கல்லோலங்கள் போல அலை அலையா வாழ்க்கையில் வந்துட்டு போனது எத்தனை என்பேன் ஆலமர் கடவுள் ஆணைம்பர் தக்ஷணாமூர்த்தி மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சினியே கடைசி பாட்டு வந்து காணல் நீர் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு இல்லை அதுக்கு முன்னால் கொஞ்சத்தில் வரும் நல்ல பாட்டு அடுத்த மந்திரம் ோய மன மீச்சரி சோபோயே மகாந்தம் விபுமாத்மா தீரோ நோச்சீ அந்த ஏதத் தத்துக்கு நான் திரும்புவோம் சொல்ல விரும்புகிறேன் சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஏதத் வை கிம் தத் எத்து நச்சிக்கேதா பஷ்டம் நச்சிக்கேதால் கேட்கப்பட்ட கேள்வி தேவாதிபிகித்த தேவர்களுக்கும் இது புரியாமல் குழப்பத்திற்குரியதாக இருப்பது தர்மத்தை காட்டிலும் கடந்தது சங்கராச்சார எல்லா மந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுறார் அதுதான் மகிமை அவரோடது அதாவது நச்சிகேதஸால் கேட்கப்பட்ட தத்துவம் தேவர்களாலும் விளங்கி முடியாத தத்துவம் நச்சிகேதே சொன்னான் தர்மத்தை காட்டிலும் அதர்மத்தை காட்டிலும் கடந்ததுன்னு அதே சொல்கிறார் தர்மம் முதலானவைகளுக்கு அப்பாற்பட்டதும் விஷ்ணுவின் பரமபதம் என்று சொல்லப்பட்டதும் எதைக்காட்டிலும் மேலானது ஒன்று இல்லை என்று சொல்லப்பட்ட அது எஸ்மாத் பரம் நாஸ்தி புருஷாண்ண பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி என்று சொல்லப்பட்டதோ அதுவே இது அப்படின்னு ஷங்கராஜர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறார் ஏ தத்வை இதுவே அது இதுவே அதுன்னு என் அர்த்தம் நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்த ஆத்ம தத்துவம் நீ கேட்டது உன்னால் கேட்கப்பட்ட கேள்வி நான் சொன்னேன் தேவர்களுக்கும் இது புரியாததுன்னு நான் சொன்னேன் அப்புறம் நீ திரும்பவும் கேட்ட எது தர்மத்தையும் அதர்மத்தையும் காலங்களையும் காரண கடந்த தத்துவம் என்று எது நீ கேட்டாயோ அது விஷ்ணுவின் பரமபதம் என்றும் மீண்டும் திரும்பி வர என்றும் அதை காட்டிலும் மேலான கதி இல்லை என்றும் நான் எதையெல்லாம் சொன்னேனோ அதுதான் இது ஆகவே இந்த சைத்தன்யம் என்று அதை சொல்லி முடிக்கிறார் இது அடிக்கடி வரும் ஏதத்வைத்தது ஏதத்வைத்தது ஏதத்வைத்தது இதுவே அது நீ கேட்ட கேள்விக்கு இதுவே பதில் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ஆதிசங்கர் இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அதாவது மிக நுண்மையாக இருப்பதால் அறிவதற்கு சிரமமாக பலருக்கு இருப்பதால் திரும்ப திரும்ப உபனிஷத் உபதேசிக்கிறது என்கிறார் அதிசூக்ம துர்விஜ்னேயம் இது மர்த்தம் புனப்பு புன ஆஹ இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது ஸ்வப்னாந்தம் கனவில் இடையில் இருப்பது ஸ்வப்னமத்தியம் ஸ்வப்ன விஜேயம் இத்தர்த்தேதான் கனவை அறிவது எது கனவை அறிகிறதோ அப்படிங்கிறார் அப்புறம் ஜாகரிதாந்தம் எது நனவை அறிகிறதோ எது கனவையும் நனவையும் அறிகிறதோ உபௌ ஸ்வப்ன ஜாகரிதாந்த் ஏன அனுபசிய திரும்பவும் ஸ்வப்னாந்தம் ஜாகிரிதாந்தம் செபௌ ஏன அனுபசியதி அப்படி படிக்கணும் கனவையும் கனவில் உள்ளவைகளையும் நனவில் உள்ளவைகளையும் இந்த இரண்டையும் எதனால் பார்க்கிறதோ ஏன அனுபஷியதி லோகா எதனை முன்னிட்டு கொண்டு காண்கின்றனவோ அப்படின்னு அர்த்தம் ஏனால் ஆத்மனா அனுபஷியதி லோகா லோக எல்லோரும் லோகா மக்கள் எல்லோரும் எல்லோர் எல்லா சரீரத்திலும் எல்லாருடைய உடலிலும் விழிப்பும் கனவும் நிகழ்கின்றன எல்லா உடலிலும் விழிப்பு கனவு எல்லாருக்கும் எனக்கும் விழிப்பு கனவு இருக்குது உறக்கம் இருக்குது இவங்க அத்தனை பேருக்கு இருக்குது நம்ம அத்தனை பேருடைய சாமானிய அனுபவம் விசேஷ அனுபவம் இல்லை ஜாகிரத அவஸ்தைங்கிறது சாமானிய அனுபவம் சொப்னாவஸ்தேங்கிறது சாமானிய அனுபவம் சுசுப்தி அவஸ்தைங்கிறது சாமானிய அனுபவம் சாமானிய அனுபவம்னா என்ன பொது அனுபவம் எல்லோருக்கும் பொதுவான அனுபவமாக இருக்குது அதில் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் எந்த ஒரு தத்துவத்தினால் இவைகளை அறிகின்றனவோ ஏன அனுபசிய அதை படிக்கணும் அதுதான் அது எப்படிப்பட்டதுன்னா மகாந்தம் இதுதான் ரொம்ப அழகா சொல்கிறார் மகாந்தம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா மகாந்தம்னு சொன்னால் சிறந்த மேலான உயர்ந்த இப்படிலாம் போடணும் மகாந்தம் அது அல்பம் அர்த்தம் நம்ம என்ன நினச்சிக்கோ இந்த உடம்புக்குள்ளே நான் ஒரு அல்பம் அப்படின்னு நினச்சிப்போம் எல்லாருக்கும் அது ஒன்றுங்கிறதுக்காக உபநிஷத் சொல்கிறது மகாந்தம் விபும் விபுன்னு சொன்னால் எங்கும் நீக்கமர நிறைந்த சிறந்த பூர்ணமான ஆத்மானம் ஆத்மானம்னா தன்னைன்னு அர்த்தம் தன்னை மத்வா அறிந்து இதிலேருந்து எல்லாம் தன்னை வந்து குறுகியவனாக நினைக்கல நான் உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் வரையறுக்கப்பட்டவன் இல்லை இவைகள் என்னை வரையறுப்பது போல காட்சி அளிக்கின்றன நான் வரையறுக்கப்பட்டவன் இல்லை அகம் அன்லிமிட்டெட் நான் வரையறைக்கு உட்படாதவன் நான் பறந்தவன் நான் மாத்திரமில்லை நான் வேற யாரும் எல்லாமே நான் உலகமே நான் வானில் தெரியும் புள்ளலாம் நான் அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி எல்லாமே அகமேவ இதம் சர்வம் அகமேவ இவை அனைத்தும் இறைவனேன்னு சொல்கிறது பக்தி இவை அனைத்தும் நானேன்னு சொல்கிறது பிரம்ம ஜானம் அகம் இறைவனும் நானும் வேறில்லை எல்லாம் அறிந்த இறைவனும் சிறிதே அறிந்த நானும் தூய பிரம்மத்தில் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் சர்வஜனான ஈஸ்வரனும் அல்பக்யனான ஜீவனும் சுத்த சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பொருள் ஆஹ மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா மத்வான்னா அறிந்து இப்படி உட்காந்து பொறுமையாக குவாலிட்டி டைம் கொடுத்து சிந்தனை பண்ணி அது புரியல என்ன என்ன பண்ணுறது புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப பௌன புண்ணியன சிரவணம் குறிய க பண்ணி மறுபடியும் மறுபடியும் கேட்டு தீரகா தீரகான்னா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் கஷ்டித் தீர்ப்பிரத்யேகாத்மான மைக்ஷத்து தீரகான்னு சொன்னால் உள்நோக்கு உடையவன்னே போட்டுக்கும் அகநோக்கு உடையவன் இந்திரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவன் குறுகிய குறுகிய வட்டத்திலிருந்து முற்றிலும் விடுபடுபவன் தீரகா நஷோச்சதி இதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ஒரு கர்மாவும் கிடையாது புரிஞ்சுக்கிறது இதுக்கு காகிக்க கர்மாவோ வாட்சிக்க கர்மாவோ மாணச கர்மாவோ கிடையாது மோட்சத்துக்காக எந்த ரிச்சுவலும் சாஸ்திரத்தில் சொல்லலை ரிச்சுவல் தான் பந்தத்துக்கே காரணம்ங்கிறது சடங்குகள் முக்திக்காக எந்த சடங்குகளும் சொல்லப்படவில்லை சடங்குகள் செய்வதே முக்திக்கு இடைஞ்சல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சடங்குகள் செய்கிற போது என்ன பிரம்மம்னு நினச்சி நான் சடங்கு பண்ணுறேன் என்ன அகர்த்தா பிரம்மம் நான் நினச்சிக்கிறேன் நான் கர்த்தா ஜீவனில் நினச்சிட்டு பண்ணுறேன் ஆக என்னால் புரிஞ்சுன்றதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஹேண்டில் பண்ணுவோம் விளையாட்டு அதுபோல லீல அது புரிஞ்சிக்காத வரைக்கும் அது வந்து பந்தந்தான் புரிஞ்சுன்னுட்டால் பந்தம் இல்லை ஆக தீரகா சாதகன் சாதனை சத்துஷ்டய சம்பன்னன் இதை தெரிந்து கொண்டு ஆனால் இந்த தீரன் யாருன்னா சாதாரண ஆள் இல்லை இவன் வந்து தன்னை ஜீவனாக நினச்சி கர்மத்தையெல்லாம் ஒழுங்காக பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு வாழ்க்கையில் அடிபட்டு நல்லா புரிஞ்சுண்டு வந்தவன்தான் தீரன் புரிஞ்சு போச்சு அவனுக்கு இந்த குறுகிய தன்மை தான் நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த பரந்த நீக்கமர நிறைந்திருக்கிற மெய்ப்பொருளாக தன்னை உணரணும் அப்படின்னு வந்திருக்கிறான் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஆகையினால இவன் உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான் தன்னை பற்றிய உண்மை தான் அறியும் பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் ஆஹா தீரகா ந சோசதி அப்புறம் அவன் கவலைப்படுவதில்லை தம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா அவகமிய ஆத்மபாவேன இறைவனாகவே தன்னை உணர்ந்து சாட்சாத் பரமாத்மா சங்கரபாஷ்யது அகமஸ்மி பரமாத்மா இ என்று அறிந்து தீரகா நஷோச்சதி சோசதிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்த நிறைவை பெற்று விடுகிறான் சோச்சத்தின்னா கவலைப்படுறதில்லை ஏன் கவலைப்படுறதில்லன்னா சில சமயம் ஆன்மீக வாழ்க்கையிலும் கவலை வந்துடும் என்றைக்குத்தான் சாதனை எல்லாம் பண்ணி முடித்து கடவுளை காணப்போகிறேனோன்னு ஒரு ஏக்கத்திலே இருப்பான் ஏக்கத்தில் இருக்கிறத விடமாட்டான் ஏக்கத்தை நீக்கிறதுக்காக தான் சாஸ்திரம் இருக்குது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து ஏக்கம் இருந்ததுன்னா சரி உலகியல் வாழ்க்கையில் தான் நம்மளால் அதை அடைய முடியலையே இதை அடைய முடியலையே சரி பண்ண முடியலையே மனைவியை சரி பண்ண முடியலையே குழந்தையை சரி பண்ண முடியலையே கணவங்களை சரி பண்ண முடியலையே அவனை சரி பண்ண முடியலையே அதை சரி பண்ண முடியலையே நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியலையே அப்படிங்கிற ப்ராப்ளமெல்லாம் விவகாரத்தில் தான் இங்கே ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தால் இன்னும் எனக்கு அந்த உண்மை விளங்கலையே அன்னால் என்னாலோ அந்த பாட்டு வேறு நிறைய இருக்குது என்னால் கண்ணியை பார்த்து பார்த்து அன்னாள் என்னாளோ ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே அப்படி சொல்லி ஓன்னு அழுதுண்டே இருந்தா எத்தனை நாளைக்கு அழகுது ஆன்மீக வாழ்க்கை அழறதுக்காகவா ஆனந்தமாக இருப்பதற்காகவா ஆ இன்னிருந்தாலும் உண்மைய சொல்லணும் இல்லைன்னா உண்மையுதான் நீ தப்பா படிச்சுட்டு தப்பா சாதனையை பண்ணிட்டு ஏங்கின்ிருக்க சரியான வழி போட்டு கொடுத்துருக்கார் சக்கனி ராஜமார்க்கமோ இந்த வழியில் போனால் இந்த ஜென்மாவிலேயே நமக்கு விடுதலைன்னு தானே சொல்லியிருக்கு இகைவ தயர்ஜித சர்க்கஹான் தானே கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் இங்கேயே படைப்பை வென்று விடுகிறான் அப்படிங்கிறாரு ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹா எவனுக்கு சமத்தில் மனம் ஒன்றுபட்டு விட்டதோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணித்தே ஸ்திதாக அஞ்சாவது அத்தியாயம் படித்து பாருங்க இந்த உண்மையை உணர்ந்தவன் இங்கேயே இந்த படைப்பை வென்று விடுகிறான் ஆனந்தமாக இருக்கான் யோந்த சுகோந்தராமாக ததாந்தர் ஜோதிரேவய ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி ஜெட்சதி அதில் ஏங்கின்னு இருக்கக்கூடாது ஏங்கின்னு ஆன்மீக வாழ்க்கையில் ஏங்கிட்டு இருக்கான் யாரோ ஒருத்தர் சாதகன் வரான்னு வச்சுங்க நானும் ரொம்ப நாளாக ஏங்கின்னு இருக்கேன் நீ புதுசாக சேர்ந்துருக்கே வா அழுழலான்னு அப்போ அது வச்சு இல்லாமல் போயிடுமே சரி நம்ம இதுலேயாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும்னு வந்தேன் இங்கேயும் இதே கதை ஒரு மாதிரி ப்ராப்ளம் இங்கே ஒரு மாதிரி ப்ராப்ளம் அப்படி இல்லை இங்கே ஒரு நாளும் டெவலப்மெண்ட்டு தெரியணும் நேற்றுக்கு விட நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி விட நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்படி வந்தால் பரவாயில்லை இது இங்கே வந்ததுக்கு பிறகு நாளாக நாளாக ஏக்கம் கூடிண்டே போகிறதுன்னா அப்படி இருக்கக்கூடாது அப்போன்னா சரியான வழியில் நம்ம ஆன்மீகத்தை போகலேன்னு அர்த்தம் ஆன்மீக வாழ்க்கை அப்படி இல்லை அழகாக வழி போட்டிருக்காங்க தர்மம் ஈஸ்வர பக்தியே நமக்கு சுகம் அப்படி இருக்கிற போது அத்வைதானம் சுகம் கொடுக்கணும்னு சொல்லவா வேணும் ஈஸ்வர பக்தியும் தர்மமுமே இவ்வளவு சுகத்தை கொடுக்கும் என்றால் அத்வைதானம் எவ்வளவு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவா வேணும் அது புரியறதில்லை ஆ ந சோசத்தி ந சோச்சத்தின்னு சொன்னால் கிருதகிருத்தியோ பவதி கிருத்தார்த்த புத்திர் அவனுக்கு செய்ய வேண்டியது அப்பா இந்த பிறந்த வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன் பகவானை சார்ந்திருந்து தர்மத்தை நல்லா கடைப்பிடித்தேன் அவர் எனக்கு வந்து சித்த சுத்தியை கொடுத்தார் குருவை கொடுத்தார் சாஸ்திரத்தை கொடுத்தார் இந்த மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு நான் யாருன்னு புரிஞ்சின்றேன் எனக்கு புரிஞ்சின்றதில் நிறைவாக இருக்குது இனிமே இதில் இதில் அபிமானத்தை நான் விட்டாச்சு ஆக நான் கிருதகிருத்தியோ பவான் நான் உடலில் இருந்தாலும் நான் உடலில் இல்லை நான் உள்ளத்தை பயன்படுத்தினாலும் நான் உள்ளம் நான் வாழ்ந்தாலும் வாழவில்லை பொய்யாது வாழ்கிறது உடம்பு மனசு புத்தி தான் இத ஆத்மாவா வாழ்கிறது சைதன்யத்துக்கு ஏது வாழ்க்கை சைதன்யம் தான் வாழ்க்கை சைதன்யத்துக்கு ஏது வாழ்க்கை இங்கிலீஷில் சொன்னால் சைத்தன்யம் தான் லைஃபு சைத்தன்யத்துக்கு ஏது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது போல காட்சி அளிக்கிறேன் நான் உண்மையில் நான் வாழவில்லை நான் வாழ்ந்ததும் இல்லை வாழப்போவதும் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கவும் இல்லை சும்மா கதை சொல்கிறாருன்னு நினைக்கப்படாது உண்மைது இதான் உண்மை நம்மளை என்ன என்ன பண்ண முடியும் ஓ சாமியார் சொல்லிக்கிறேன் நம்ம எல்லோருமே அப்படி சொல்லிக்கணும் சொல்லிக்கணும்னா அது நாமளாக பாவனை பண்ணிக்கிறது இல்லை அதுதான் ஃபேக்டு சத்தியம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறது சத்தியமாக வாழ்ந்துருக்கோங்கிறதே சத்தியம் கிடையாது வாழ்ந்தோம் என்பதும் சத்தியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் சத்தியம் இல்லை வாழப்போகிறோம் என்பதும் சத்தியம் இல்லை இருக்கு பிரம்மைவ சத்தியம் என்பது மட்டுமே சத்தியம் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா சொன்னா வாழ்க்கையும் மித்யாதான் ஆக நஷோ சத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு கவலைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ என்ன இருக்கு ஒண்ணே இல்லை அடுத்தமம் மனமமம்ூத்திய தோவிஜுப்ஸே தயிமம் மதுவதம் வேத ீவமதி ஈசானம் நோவிஜுப்ஸே தந்திரத்தில் ஒரு மகா வாக்கியமே சொல்லப்பட்டிருக்கு ஜீவம் ஆத்மா ஈசானம் வேத ததா ந விஜுகுப்சதே சரியான மகா வாக்கியம் எவன் ஜீவாத்மாவை ஈஸ்வரனாக அறிந்து கொள்ளுகிறானோ அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுவதில்லை கடவுளே என்ன காப்பாத்துங்கிறான் இல்லையா கடவுளே என்ன காப்பாத்துன்னா என்ன காப்பாத்துறது சகனாவது அவ தூணாலே காப்பாற்றுன்னு அர்த்தம் சகனவு புனக்தூ எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்று எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்று இப்போ கடவுளே என்ன காப்பாத்துன்னா எதுக்கு காப்பாற்றணும் நீ யார் உன காப்பாற்றுறதுல என்ன பிரயோஜனம் நிறைய கேள்வி இருக்கேன் இப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன ஆஸ்திகமாக நாஸ்திகமான நம்ம இல்லைன்னா தடுக்கணும் அந்நதா சரணம் நாஸ்தி ஸ்வமேவரணம் மம தஸ்மாகண்யாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர ஒரு தரம் சொன்னால் போகிற ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரர் அவர் காதில் விழாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அதனால் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரர் காப்பாற்று காப்பாற்று பாகி மாம் பாஹிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் பாலையமாம் பாலையமாம் ப்ளீஸ் சேவ் மீ அப்படிங்கிறான் O oh God. Please save me. Daiva Sanjay, WHAT are you from a sign net repayment. tylko рассказыв hating and living right away in the world. we wasn't able to do betterpting to those studies, I had said something假 in the world. I are no telling you to live right away If you want to talk to them about detta, youihat and it's not happening, I will go as a sign to the Cuban reaction and the lead right to it. கடவுள்கிட்ட போய் என்ன காப்பாற்று அப்படின்னு கேட்கப்படுது நானும் கடவுளும் ஒன்றுன்னு தெரிஞ்சால் யார்கிட்ட போய் என்ன காப்பாற்றுன்னு கேட்குறது என்னை காப்பாற்று எனக்கு என்ன இடைஞ்சல் இருக்கிறதே அத்வைதம் ரெண்டாவதாக ஒரு வஸ்தூ இல்லைன்னா யார் யாரை காப்பாற்றுறது தித்திய வஸ்துவே கிடையாதுன்னு சொன்னால் இரண்டாவதாக ஒன்று இருக்கிறது என்று நினைப்பதே ஒரு மாய தோற்றம் தானே ரெண்டாவதாக ஒரு வஸ்துவே இல்லைன்னா எதுலேருந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுறது காப்பாற்றுறது ஆக இது துவைத்த சத்தியத்தை புத்தி இருந்தால் தான் இந்த காப்பாற்று பாதுகாக்கணும் எனக்கு நல்லதை கொடுத்து காப்பாற்று நல்ல புத்தியை கொடுத்து காப்பாற்று ஒழுக்கத்தை கொடுத்து காப்பாற்று நல்ல விஷயமாகவே கேட்போம் பணத்தை கொடுத்து காப்பாற்று பதவியை கொடுத்து காப்பாற்று என்ன வேணாம்னு கேட்கலாம் வேளா வேலைக்கு சாப்பாட்டை போட்டு காப்பாற்று நல்ல படிப்பை கொடுத்து காப்பாற்று ஆனால் இங்கே சொல்கிறது இந்த மந்திரம் சொல்கிறது அவன் பிறகு தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுவதில்லை இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவன் பாதுகாப்பை விரும்புவதில்லை ஏனென்றால் பாதுகாப்பு தேவையில்லை பாதுகாப்புக்கு அவசியமே இல்லை உடலுக்கு பாதுகாப்பு தேவை மனசுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வேணும் இப்போ நம்ம இமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் யாராக கிடச்சா அவங்கள்ட்ட போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவோம் நம்ம உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் நம்ம அறிவையும் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் வேதாந்தம் படிச்சுவிட்டேன் இதை யார்கிட்டையா ஷேர் பண்ணி ஆகணும் அது ஒரு ப்ராப்ளம் ஆகையினால என்னன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரையாவது நான் தேடுறேன் அப்போ அதை வந்து என்ன இது மாதிரிலாம் காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு என் மனசை காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு என் அறிவை காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு எது இல்லாமல் காப்பாற்ற வேதம் இவள உபநிஷத்தெல்லாம் படிச்சுட்டேன் இந்த அறிவு போயிட்டான் என்ன பண்றதுக்கு பிறகு அறிவு இருந்தா என்ன போனான் போற முக்கியமான அறிவு இருந்தா அகம் பூர்ணாஸ்மி பிரம்மாஸ்மிங்கிற இந்த விற்பி ஞானம் ஒண்ணு போறோம் ஆனால் அதுக்கு பலப்படுத்துறதுக்காக படிச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் ஒருவன் இந்த இமம் ஜீவம் ஏன் வச்சுக்கணும் இவம் ஜீவம் இவம் ஜீவம் எப்படிப்பட்ட ஜீவன்னா மத்வதம் ஜீவம் கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஜீவன் மத்வதம் மத்வதம்னா அதம்னா மதுனா இந்த இடத்துல கர்மஃலம் அதம்னா அனுபவிக்கிறவன் மத்வதம் கர்ம பலத்தை அனுபவிக்கின்றவன் வினை கர்மபலன் என்ன தெரியும் சுகம் துக்கம் தான் பண்ணின புண்ணியத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிறான் தான் பண்ணின பாபத்துக்கு துக்கத்தை அனுபவிக்கிறான் ஜீவம் ஆத்மானம் இந்த உடம்பை உடம்பில் இருக்கக்கூடிய மூச்சு காத்து இதெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிற அந்த ஜீவனை அந்திகாத் அந்திகாத்துன்னா சமீபத்தில் யாருக்கு சமீபத்தில் ஈசானம் பூதபவ்யச ஈசானம் வேத அந்திகாத் வேத இந்த உயிருக்கு அருகில் கடந்த வருகின்ற காலத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவனை அறிகிறானோ அப்படி சொல்லிருக்கு ஆக பூதபவ்ய இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் பூதபவ்யசிய ஈசானம் அந்திகாத் வேத இந்த இடத்துல அந்திகாத்துன்னு சொன்னால் ஒன்றாகனு அர்த்தம் சமீபம்னு சொன்னால் இறைவனையும் ஜீவனையும் ஒன்றாக எவன் அறிகிறானோ நம்ம இதெல்லாம் சப்ளை பண்ணிக்கணும் வினைப்பயன்களை அனுபவிக்கின்ற ஜீவாத்மாவையும் வினைப்பயன்களை நுகருமாறு செய்கின்ற இறைவனையும் எவன் ஒன்றாக அறிகிறானோ எவன் ஒன்றாக அறிகிறானோ ஜீவாத்மாவுக்கு எது சாரமோ அதுதான் பரமாத்மாவுக்கும் சாரம் ஜீவாத்மாவுக்கு எது எசன்ஸோ அதுதான் பரமாத்மாவுக்கும் எசன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் கடல் என்ற சொல் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அலைகள் என்ற சொல் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதே ஜீவர்கள் உயிர்கள் என்ற சொல் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் என்கின்ற சொல் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக இறைவன் என்பதும் உயிர்கள் என்பதும் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருப்பவைகள் உணர்வின் கோணத்தில் இறைவனும் உயிர்களும் ஒன்றே இப்போ நமக்கு உபாதி திருஷ்டியா பேதம் இருக்கு ஈஸ்வரனுடைய உபாதி மாயோபாதி ஜீவனுடைய உபாதி அவித்தியோபாதி இதெல்லாம் டெக்னிக்கலாக சொல்றது அறியாமைங்கிற உபாதிக்குள்ள இருக்கிற ஜீவன் மாயைங்கிற உபாதிக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரன் இவர்கள் வேறாக இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கடவுளேன்னு கேட்குறது இப்போ ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னு நமக்கு ப்ரைம் மினிஸ்டரை கேட்கலாம் வேறு யாரையா தேவர்களை கூட கூப்பிடலாம் அது நம்ம துவைத்தத்தில் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ நம்ம நம்ம தனியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரியும் அந்த கஷ்டத்தை தீர்க்குறது கொடுத்தன் இருக்கிற மாதிரியும் அவன் தீர்த்து வைப்பாங்கிற மாதிரியும் அப்புறம் அவன் தீத்து வைக்கிறதாகவும் அப்புறம் நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் திரும்பவும் ஜாதகம் மாறுற மாதிரியும் திரும்பவும் ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரியும் இதே பொழப்பு நடந்துகிட்டு இருக்கு இது எத்தனை நாளைக்கு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்குது கிரகம் மாறிண்டே இருக்கும் ஆனால் இதில் இருந்து வரணும்னு அர்த்தம் ஜாதக சந்நியாசா ஜோஸ்ய சந்நியாசா முதல்ல அதை விடணும் இந்த ஜோஸ்யத்தை பண்ணணும் என்ன அது மாற்றி மாற்றி அந்தியாக பரிகாரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன தான் வேதாந்தம் பிடிச்சாலும் சாமியாருக்கே ஜாதகம் பார்க்குறோம் என்ன பண்ணுறது நீங்கள் அந்த லெவல் வேறே இந்த லெவல் வேறேங்கிறோம் சொல்லிட்டு இருக்கட்டும் அவ்வளோதான் பூதபவிய ஈசானம் ஜீவம் ஆத்மானம் மந்திக்காத்து வேத வினை பயன்களை நுகர்ந்து கொண்டிருக்கிற ஜீவனையும் ஜீவாத்மாவையும் கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் ஆழ்கின்ற இறைவனையும் ஒன்றாக அந்த வேத ஒன்றாக எவன் அறிகிறானோ ததஹா அப்படி அறிந்த பிறகு என்னாகிறது கோபாய்த்தும் ந இச்சதி அதுக்கப்புறம் சங்கராஜசுதர் யதா தூ நித்யம் அத்வைத்தம் ஆத்மானம் விஜாநாதி அபூதபவ்யசிய சங்கராச்சார் சொல்ற காலத்தை கடந்த இறைவனுங்கிறார் காலத்தை கடந்த இறைவன் காலத்தை கடந்த காலங்களையெல்லாம் ஆளுகின்ற காலத்தை கடந்த இறைவனை ந கோபாயுத்தும் இச்சதி மறுபடியும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஆசையெல்லாம் கிடையாது தன்னை சேஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அபயப்பிராப்தத்வாத் அவன் அச்சமற்ற தன்மையை அடைந்து விட்டதால் எதுவரைக்கும் அச்சம் இருக்கிறதோ ஆத்மாவை அழிந்து போய்விடும் என்று நினைக்கிறானோ தனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுகிறான் தான் அழியாதவன் என்று அறிந்து கொண்டு விட்டால் எதற்கு தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுகிறான் அப்படின்னு கேட்குற யாவத்து ஹி பயமத்தியஸ்தா அனித்யம் ஆத்மானம் மன்னியத்தே தாவத்து கோபாயத்தம் இச்சதி ஆத்மான நித்தியம் அதுவைத்தம் ஆத்மானம் விஜாதி ததா கிங் குத்தோவா கோபாயத்தம் இச்சேத் யார் எதற்காக எதனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுவான் கேட்குறார் யார் எதனிடமிருந்து எதற்காக தன்னை பாதுகாத்து கொள்வான் யாருங்கிறதும் எதனை முன்னிட்டுங்கிறது கிடையாது அத்வைதிலேயே இதெல்லாம் இந்த பேதங்கள்லாம் காரக பேதங்கள்லாம் இச்சேத் ஏ தத்வை தத் இதுவே நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஆக இருப்பது ஒன்று குணம் குறி அற்றதாய் பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் நின்றுவை அருளாய் குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே துவைத்தம் மாதிரி பேசுவோம் ஆனால் அதுவைத்தான் ரொம்ப ஆச்சரியம் இதை புரிய வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமந்தான் புரிஞ்சுட்டா ஒரே ஆனந்தம் இப்போ பாரதியார் பாட்டில் வருது இல்லையா ஆயிரம் தெய்வம் உண்டென்று அறையும் அறிவிலிகாள் பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியிரோ காடனை மாடனை இப்படிலாம் கும்பிடுறீங்களே பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியோ அதாவது பிரஜானம் பிரம்மா என்று சொல்லியிருக்கு ஆகினால் இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஜீவாத்மா இருக்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவாகவே இருக்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொன்ன பிறகு ஜீவ என்ற சொற்களுக்கு அவகாசம் இல்லை ஜீன் என்ற சொல்லும் பரம் என்ற சொல்லும் நீக்கப்பட வேண்டியது ஆத்மா ஒன்றே அயம் ஆத்மா பிரம்ம இதம் சர்வம் எதயம் ஆத்மா ஐததாத்மதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் அசிஸ்வேதகேதோ எல்லாம் இந்த உபனிஷத் மந்திரங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா புரியும் இது அத்வைத ஆத்ம சித்தி ஆக நம்ம யாருமே வேற வேற கிடையாது இப்போது இவங்க சாதாரணமாக இவங்க என்ன பண்ணுறாங்க துவைத்திகளெல்லாம் நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேருமே என்னது ஈஸ்வர தாசர்கள் நான் ஈஸ்வரன் போட்டேன் விஷ்ணவர்களும் ஈஸ்வரன் ஒத்துப்பாங்க ஈஸ்வரனுங்கிற சப்தத்தை ஒத்துப்பாங்க சைவர்களும் ஈஸ்வரனுங்கிற சப்தத்தை ஒத்துப்பாங்க அதனால் நீ சிவதாசுன்னு சொன்னாலும் சரி விஷ்ணுதாசுன்னு சொன்னாலும் சரி தேவிதாசுன்னு சொன்னாலும் சரி கணபதி தாஸ்ன்னு சொன்னாலும் சரி முருகதாசுன்னு சொன்னாலும் சரி சூரியதாஸ்னு சொன்னால் சண்மதம் அதுக்காக சொல்கிறேன் சூரியதாஸ் என்ன ரவிதாஸ் என்ன வேணால் போட்டுக்கோப்பா ஆக நாம் எல்லாரும் ஜி நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் நீயும் சிவபக்தன் நானும் சிவபக்தன் இது ஒரு லெவல் நம்ம அதாவது பரவாயில்ல விவகாரத்தில் ஓகே சொல்லிக்கிறோம் ஆனால் வாஸ்தவம் என்னன்னா இந்த பாரு நீயும் பிரம்மம் நீயும் சிவன் நானும் சிவன் நம்ம ரெண்டு பேரும் சிவபக்தன் இல்லை நீயும் ஒரு ஜீவன் நானும் ஒரு ஜீவன் இல்லை நீயும் சிவன் நானும் சிவன் நம்ம ரெண்டு பேரும் சிவபக்தன் இல்லை நீயே நான் நானே நீ எது நல்லா இருக்குன்னு பார்வோம் நல்லா இருக்குங்கிறது இல்லை எது உண்மையாக இருக்க முடியும்னு பார்வோம் அது அவங்களுக்கு ஒத்துக்க முடியல நீ தலைகிழா நின்னாலும் நீயும் நானும் ஒண்ணு கிடையாது நீ என்ன சொல்றேன் என்ன சிவனா பார்க்காதே நான் சிவதாஸ் அப்படிங்கிற நீயும் சிவதாஸ் தான் என்ன பார்த்து சொல்றான் நான் சொல்றேன் நான் சிவதாஸ் இல்லை நீயும் சிவதாஸ் இல்ல நீயும் சிவம் நானும் சிவம் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க பேசுகிறது தான் இப்படி வேறையாக பேசிக்கிறோம் உண்மை உபாதியினால்தான் நீயும் நானும் வேற பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் தான் உன்னை என்னையும் பிரிக்கிறது ஆனால் உண்மையில் நீயும் சிவம் நானும் சிவம் நான் உன்னை சிவமாக பார்க்குறேன் நீ என்ன சிவமாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க மாட்டவே மாட்டேன் இதெல்லாம் வந்து நரகத்துக்கு போகிற வழியை சொல்கிற நீ சொல்கிற வழியெல்லாம் நரகத்துக்கு போகிற வழி ஆகையினால ஒழுங்காக சொல்கிறேன் கேடு கருணையோடு அன்போடு சொல்கிறேன் கேடு நீ ஒரு சிவதாஸ் நான் ஒரு சிவதாஸ் அவன் ஒரு சிவதாஸ் அந்த விஷ்ணுதாஸுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது அப்போ விஷ்ணுதாஸுக்கிட்ட குரூப் கிட்ட போன வச்சோம் அவன் என்ன சொல்லுவான் நான் விஷ்ணுதாஸ் குரூப் என்ன சொல்லுவான் இந்த சிவதாசனுக்கெல்லாம் நித்திய நரகம்மா இப்படிதான் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் சிவபெருமானும் விஷ்ணும் ஒன்றுன்னு சொல்கிறவனுக்கு ஸ்பெஷல் நரக்கம்னு புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க நம்மளானால் விழுந்து விழுந்து சொல்லின்னு இருக்கோம் அவங்க புஸ்தகத்தில் அதை எழுதிவிட்டாங்க அதாவது சிவனையும் விஷ்ணும் ஒன்றுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய பாபம்ங்கிறாங்க இப்படி புத்தகங்கள்லாம் இருக்குது அதை நம்புகிறவங்களும் அதை அதில் ரொம்ப பரமஸ்ரத்தையோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அப்படிலாம் இல்லை அத்வைத்த வேதாந்தத்தில் அப்படிலாம் கிடையாது சிவகாங்கிறது நாமரூபம் விஷ்ணுங்கிறது நாமரூபம் அதனால் என்ன மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார் தாய்மார்கள் அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்கார் ஆனால் சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆகப்படாமல் மாட்டின்றது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி சித்தாகி சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் எது மேல் கங்குல் பகல் அற நின்றை எல்லை உளது எது அது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் இந்த பாட்டு தான் கிளீனாக எல்லாத்தையும் கொண்டு வந்துவிடுது பார்ப்போம் நாளைக்கு தொடர்ந்து சிந்தனை பண்ணுவோம் ஆக இந்த அஞ்சாவது மந்திரம் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கியம்னு சொல்லலாம் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்லலாம் இந்த ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிற பதத்துக்கும் ஜீவபிரம்ம ஐக்கியங்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் சொல்லுவார்கள் அது நாளைக்கு பார்ப்போம் ம் சநா சுன சீரியவை தேஜஸ்வினாவஹி ஓம்ா் ஷாந்திஷா ஹரி ஓம் அய்யு நின்று அனந்தஜன்மாண்டயிக்கியவந்தி உய்யவே முல்ஹும் உதவிக்கோர் உதவினாயேன் நாயேன் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி